வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் பதிமூன்று குடியேற்ற ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் வாந்தி மற்றும் சின்னம்மை நோய் பரவியதில் பலர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற வெடி விபத்தில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கக்கோரி என்ற இடத்தில் இடம்பெற்ற ரயில் கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட ராம் பிரசாத் பிஸ்மில் அஷப் உல்லா கான் ரோஷான் சிங் ஆகிய விடுதலை போராளிகள் பிரிட்டிஷ் இந்திய அரசினால் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ணஸ்வராஜ் முழு சுதந்திரமே தங்களது லட்சியம் என பிரகடனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிபிசி உலக சேவை ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அடால் ஹிட்லர் ஜெர்மன் இராணுவ தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு முதலாவது இந்தோ சீனா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு போர்ச்சுகீஸ் குடியேற்ற நாடான டாமன்டையூ பகுதியை இந்தியா தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சன்சிபார்க் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரேசில் நாட்டில் அந்நாடு வாங்கிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை கால்பந்து ஆட்ட அமைப்பின் தலைமையகத்திலிருந்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாங்காங்கின் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை ஒன்று முதல் சீனாவிடம் மீண்டும் ஒப்படைக்கும் ஒப்பந்தம் சீன தலைவர் டங் ஜியாபிங் மற்றும் பிரிட்டன் பிரதமர் மார்க்ரெட் ஆகியோருக்கிடையில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் கீழவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியில் அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதி வளிமண்டல அழுத்தம் மங்கோலியாவில் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துருக்கிக்கான ரஷ்ய தூதுவர் அங்காராவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலையாளியை துருக்கி காவல் படையினர் சுட்டுக் கொன்றனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரனுக்கு கடைசி முறையாக மனிதரை ஏற்றிச் சென்ற அப்பல்லோ பதினேழு விண்கலம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கயா என்ற விண்கலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பி டி ரனதிவே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியோனிட் பிரெஸ்னெவ் சோவியத் ஒன்றியத்தின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே அன்பழகன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ விநாயகமூர்த்தி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரதிபா பாட்டில் பனிரெண்டாவது இந்திய குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சண்முகம் சிவலிங்கம் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ ராமசாமி தமிழக வரலாற்று ஆசிரியர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிக்கி பவுண்டிங் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பாலா தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டல்கவுசி பிரபு பிரிட்டன் இந்திய நிர்வாகி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரான்சிஸ் நேப்பியர் சென்னை மாகாத்து சென்னை மாகாணத்துக்கான பிரிட்டன் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலாய்ஸ் அல்சிமர் ஜெர்மன் உளவியல் நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியாபே விஸ்வநாதன் தமிழ் உணர்வாளர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டேவிட் ராஜேந்திரன் ஈழத்து வானொலி மேடை நாடக கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் பாலசுப்ரமணியன் தமிழக பத்திரிகையாளர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் கோவா மாநிலத்தின் விடுதலை தினம் என்று